அன்பின் சொரூபி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மூன்றாம் உலக மகா World War வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குரந்தியர் 13 அத்தியாயம் நான் மனிதர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் உடலை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தாலும்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 சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்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 நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இன்றைய மனநசனம் வாசித்த ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் தீர்க்க வரம் எனக்கு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை Though I speak with the tongues of men and of angels though I have the gift of prophecy but have not love I am nothing anbutta christavan oru muranpad maruvarappukku amila parisodhanaye perar meedulla anbu daan enave daan anbin apostolan yohaan elidinaan naam sahodharerattil anbu koorugirabadiyal மரணத்தை விட்டு ஜீவனுக்கு பிரவேசித்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் திரள்களை கண்ட இயேசு மனதுருகினார் மக்களுக்கு நமது ஊழியம் பிரியமானவர்களே கலப்படமற்ற தன்னலமற்ற அன்பினாலேயே உந்தப்பட வேண்டும் அன்பே இல்லாமல் கூட நமக்குள்ள யாவையும் நாம் எளிய எளியவருக்கு கொடுக்கவும் முடியும் நமது உடலையே எரிக்கப்படுவதற்கு கொடுக்கவும் முடியும் ஆனால் இதனால் பயனேதும் இருக்காது இருவகை பிரசங்கிமார்களை குறித்து பவுல் குறிப்பிட்டான் ஒன்று பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கிப்போர் அடுத்தது நல் மனதினால் பிரசங்கிப்போர் பிலிப்பியர் ஒன்று பதினைந்து முதல் பதினேழு பிரியமானவர்களே ஊழியத்தில் நமது நோக்கம் என்ன புகழும் பதவியும் பொருளுமோ எரியாமல் பிரகாசிக்க விரும்புகிறோமோ எரிவதால் மெழுகுவர்த்தி கரைகிறது நான் சிறுக வேண்டும் என்பதே எரிந்து பிரகாசித்த யோவானின் கோட்பாடு பவுலும் அதே கட்சிதான் ரெண்டு குழந்தையர் பன்னிரண்டு பதினைந்தில் விதமாக சாட்சியிட்டான் நான் உங்கள் ஆன்மாக்களுக்காக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் விரும்புகிறேன் ஐ டிசையர் டு ஸ்பெண்ட் அது பொதுவாக எல்லாரும் செய்வார்கள் அதான் எரிந்து கரைந்து விடுவது பிரசிங்கிகள் மக்களை பால் கறக்கும் பசுக்களாக அல்ல தீனி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளாய் கணிக்க வேண்டும் அன்பு இல்லாததினால்தான் ஆவிக்குரிய வரங்கள் பேசப்படும் அளவிற்கு இன்று செயல்படுவதில்லை என்பதே என்னுடைய நிச்சயமான நம்பிக்கை அன்புதான் எண்ணெய் அது இல்லையேல் இயந்திரத்தில் சத்தம் அதிகமாக இருக்கும் சாதனை இருக்காது விசுவாசம் அடித்தளமானால் அன்பு மேற்கட்டிடமாகும் அதைத்தான் எபேசியர் நான்காம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவராலே உடல் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் செயல்படுகிறபடியே அது அன்பினாலே அடிக்கோடிடுங்கள் அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு உடல் வளர்ச்சியை உண்டாக்குகிறது அடித்தளம் முக்கியம்தான் விசுவாசம் ஆனால் மனிதர் பயன்படுத்துவது மேற்கட்டிடம்தானே அதுதான் அன்பு எதிர்ப்பு இல்லாமல் ஊழியம் இருக்காது நம்மை எதிர்ப்போரையும் துன்புறுத்துவோரையும் நாம் அன்புடன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் நமக்கு கட்டளை தந்துள்ளார் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பாகுபாடின்றி சூரியனை உதிக்கச் செய்து மழை செய்யும் பூரண பிதாவானவரே நமக்கு முன்மாதிரி எதிர்ப்போரை சந்திக்க அன்பின் ஆவியானவரையே கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் எனவே தான் பவுல் திமுக எழுதும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ளாவியை தந்திருக்கிறார் ஆகையால் நீ வெட்கப்படாமல் தைரியமாய் பேசு நல்ல போர் சேபகனாய் தீங்கு அனுபவி என்று எழுதினார் இன்று உலகமெங்கும் கடவுளின் ஊழியக்காரர்களிடையே போர் நடக்கிறது இதை நான் மூன்றாம் உலகமாக ஆயுத்தம் என்று அழைப்பேன் கலாத்திர ஐந்து பதினைந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மூத்த கிறிஸ்தவ சகோதரன் ஒருவர் என்னிடத்தில் எவ்விதமாக சொன்னார் தம்பி சென்னையில் உள்ள எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் ஒரே ட்ரெயினில் ஏற்றி அவர்களை சென்னையில் இருந்து நீங்கள் கன்னியாகுமரிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போய் சேரும் பொழுது எல்லா பெட்டிகளிலும் பிரேதங்கள் மட்டும்தான் இருக்கும் வழியிலேயே ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று விடுவார்கள் என்று சொன்னார் எல்லா ஆயுதங்களையும் களைந்து விடும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார் காட் இஸ் காலிங் டிசாம்ட் ஆன்மாக்களின் மீட்பே நமது பாரமும் விருப்பமுமானால் போட்டிக்கு இடம் yaar guttinal enna nell arsiyaanal podada it matters not who pounds the paddy provided it becomes rice priyamanavargale ovvoru uliyanum kadavulukkarumeyanavan gavanam janamani ayyar avargal keerthanaiyile alagana oru paadale paadinaargal anbe piradanam sagodare anbe piradanam ாலும்னிய அன்பால் வாயனதிலை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் தீர்க்க தரிசன வரம் எனக்கு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் இல்லை எங்கள் மகாபரிய தேவனே அன்பின் சொரூபியாக அன்புக்கு மாதிரியாக எதிரிகளையும் நேசிக்கிறவராக காட்டிக்கொடுத்தவனையும் கூட நண்பா என்று அழைத்தவராக எங்கள் முன்னால் நிறுந்து நிறுத்திய முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே பகைவர்களையும் எதிர்ப்பவர்களையும் விரோதிப்பவர்களையும் எங்களுக்கு குழி எங்களை புறங்கூறுகிறவர்களையும் சமமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று திருவசனத்திலே கட்டளை பெற்றிருக்கிறோம் நீர் எங்களை நேசித்தது அப்படித்தானே துரோகிகளாயிருந்து எங்களை நீர் நேசித்தது மட்டுமல்ல நீர் எங்களுக்காக வரங்களையும் பெற்றுக் கொண்டீரே ஆண்டுவரே அப்படிப்பட்ட சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களிலே உடைய குமாரன் மூலமாய் அன்பாய் இருந்தது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தரும் ஆதி முதல் பெற்றிருக்கிற இந்த கட்டளையை ஏனோ தானோ வென்று நாங்கள் அல்லத்தட்டி விடாதபடி கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது பாடியது போல அன்பே பிரதான் சகோதர அன்பே பிரதான் முடிக்குமாரன் சொன்னாரே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னாரே உலகத்திற்கு சுயசேஷத்தை அறிவிக்க என்ன அருமையான ஒரு சாதகத்தை நீ எங்கள் கைகளிலே நீ இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் கசப்புணர்வு விரோதம் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மூர்க்கங்கள் மார்க்க இவை எல்லாவற்றையும் கர்த்தாவை மாம்சத்தின் கிரியைகளை எங்களை விட்டு நீர் அடியோடு வேறெறுத்து விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தாவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இவைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே தலைத்தோங்கி கனி நிறைந்து எங்களுடைய மரங்களெல்லாம் கொலுங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பொறுப்படும் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளு நீங்கள் ஜீவன் உழைப்பிதாவே ஆமே